அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நற்றினை வானொலியில் இன்றைய தகவல் துளி வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமரசாமி பகைமை உணர்வும் பழிவாங்கும் குணமும் என்பது பற்றி பார்ப்போம் அரிது அறிவு மானிடராய் பெறத்தல் அரிது என்கிறார் ஒளையார் அரிதாய் கிடைத்த இந்த மானிட பிறவியில் நான் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் உட்ப வேண்டும் என்பதனை வெயில் போல காயுமே அன்பில் அறம் என்கிறார் வள்ளுவர் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் காய்த்து அடிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறமானது வருகி அடிக்கும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து வாழ வேண்டும் அன்பு என்பது நெல் மாதிரி கோட்டால் தான் வளரும் இதை யாரும் மறுக்க முடியாது அதனால் நமக்கு பகைமை உணர்வும் பழிவாங்கும் குணமும் வராமல் வளரவும் விடாமல் பார்த்து கொள்ளுதல் மிக அவசியம் ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களிடம் கோபம் யார் மீதேனும் இருக்கிறதா உங்களுக்கு யாரையாவது நீங்கள் என்று கேட்டார் மாணவர்களும் ஒரே குரலில் ஆமாம் தா ஆசிரியருக்கு மிகுந்த வியப்பாகிவிட்டது ஒவ்வொருவராக அழைத்து மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத அளவுக்கு எத்தனை கோபம் உங்களிடத்தில் உள்ளன என்று கேட்டார் ஒவ்வொருவரும் ஐந்து பத்து என்று அடிக்கொண்டே சென்றார்கள் மாணவர்களுக்கு பழிவாங்கும் நினைத்தார் ஆசிரியர் ஒவ்வொருவரிடமும் ஒரு பையை கொடுத்தார் வகுப்பறைக்கு ஒரு கூடையில் தக்காளியை கொண்டு வந்தார் யார் மீது எத்தனை பழிவாங்கும் எண்ணம் உள்ளதோ அத்தனை தக்காளிகளை தங்கள் பையில் சொன்னார் இந்த தக்காளிப்பை எப்போதும் உங்கள் கூடவே இருக்கணும் தூங்கும் போதும் நீங்கள் உங்கள் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஓரினே நான் தக்காளிகள் அழுகி நாறத் தொடங்கினை ஆசிரியர் நாத்திரம் வீசுபவை தக்காளி மட்டுமல்ல அந்த நாத்திரத்தை போலவே உங்கள் பகைமை உணர்வும் பழிவாங்கும் குணமும் மனதுக்குள் அழுகி நாறிக்கொண்டிருக்கின்றன ஆகவே மறந்து மன்னித்து விடுவதாக தக்காளிப்பையை தூக்கி எரியுங்கள் என்றார் அப்போதுதான் மாணவர்களுக்கு மன பிறந்தது அப்போதே தக்காளிப்பைகளை குப்பை தொட்டியில் வீசிய மாணவர்கள் தங்கள் பகையை மறந்து ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொண்டு வகுப்பறைக்கு திரும்பினர் நாம் ஒவ்வொருவரும் வழிங்கும் இனியாவது பகுத்தெறிவோடு வாழ்வோம் ஒற்றுமையாய் அன்புடன் இனிமையாய் வாழ்வோம் விட்டு கொடுங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் தட்டி குறையும் மனம் விட்டு பேசுங்கள் அன்பு பெருகும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்